நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகித்தலாம் புகழ் தான் நம்மை தேடி வர வேண்டும் நாம் அதை தேடி கூடாது. ஆம் புகழ் நம்மை தேடி வர வேண்டும் நாம் அதை தேடி போகக்கூடாது என்கிறது அறிஞர் வாக்கு நன்றி வணக்கம்